அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் சொல்நலம் என்ற தலைப்பின் கீழ் இதுவரை சில அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம் இனியவை கூறல் புறங்கூறாமை பயனில சொல்லாமை வாய்மை சொல்வன்மை இனி திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள எழுபத்தி ரெண்டாவது அதிகாரமான அவையறிதல் என்ற அதிகாரத்தை கற்கத் தொடங்கப் போகிறோம் இந்த அதிகாரமும் அமைச்சியலில் அமைந்துள்ளது ஓர் அவையில் அமர்ந்திருப்போரின் தன்மைகளை நன்கு அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது அவை அறிதலாகும் அவை என்பதை சம்ஸ்கிருத மொழியில் சபா தமிழில் அதை சொல்லும் பொழுது சபை என்றெல்லாம் சொல்லுகிறோம் அவையில் இருப்போரின் முகக்குறிப்பையும் பேசும் சொற்களையும் வைத்து அவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் தனி ஒருவரின் முகக்குறிப்பை வைத்து அவரது உள்ள குறிப்பை அறிவது குறிப்பறிவதாகும் அவையிலுள்ள அதாவது சபையில் உள்ள அனைவரின் உள்ள அறிவது அவையறிதல் அல்லது சபையை புரிந்து என்பதாகும் அமைச்சன் அதாவது மந்திரி அரசனின் குறிப்பை அறியும் திறம் பெற்றிருந்தாலும் சபையில் உள்ள எல்லோருடைய மனதையும் அதாவது உள்ள குறிப்பையும் அறியும் திறம் உடையவராக இருக்க வேண்டும் என்பதனால் குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரத்திற்கு பின் இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது நாம் குறிப்பறிதல் அதிகாரத்தை பார்க்கவில்லை குறிப்பறிதல் அதிகாரத்தினுடைய குரட்பாக்களை படித்து இப்பொழுது பொருள் காணவில்லை இருந்தாலும் இந்த அதிகாரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதற்காக இதை சிந்திக்கிறோம் தசரதர் ஸ்ரீராமருக்கு முடிசூட்டும் விஷயத்தை சபையில் தெரிவித்த போது அங்கிருந்த மன்னர் அதாவது தசரதர் மக்கள் ஆகியோரின் குறிப்பை அறிந்து வசிஷ்டர் கூறிய கருத்துக்கள் அவருடைய அவையறியும் ஆற்றலை அதாவது சபையை புரிந்து பேசும் தன்மையை நன்றாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது சொல்லாற்றல் உள்ளோர் சபை அறிந்தும் சொல்ல வேண்டிய நேரம் அறிந்தும் குற்றம் இல்லாமல் குறைபாடில்லாமல் பேச வேண்டும் சபையை அறியாதவர் சொல்லும் சபையை சரியாக புரிந்து கொள்ளாதவர் பேசும் வகை அறியாமல் பேசுவர் அவ்வாறு பேசுவது ஒரு குறைபாடாகும் அல்லது குற்றமாகும் சபையில் அறிவுடையோரிடம் நமது அறிவின் திறமையை காட்டியும் அறிவில்லாதவரிடம் அவரை இருக்க வேண்டும் இது அவையறிந்தவர்களுடைய சபையை அறிந்தவர்களுடைய திறமையாகும் தண்ணீர் சிறந்த அறிவுடையோர் வீற்றிருக்கும் சபையில் அடக்கத்துடன் இருக்க வேண்டும் அறிவுடையோர் அவையில் கவனமின்றி பேசுதல் ஒருவரை கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் அறிஞர் சபையில் அறிவுடையோர் கல்வியறிவு நன்கு வெளிப்படும் நல்லோர் சபையில் சொல்லுவதை தீயோர் சபையிலும் உயர்ந்த விஷயத்தை கீழோர் சபையிலும் சொல்லக்கூடாது இது போன்ற பல நுணுக்கமான கருத்துக்களை திருவள்ளுவருந்தாரத்தில் உபதேசித்து அருளியுள்ளார் அனைவருக்கும் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை